நற்றினையோட அறிவோம் அஞ்சல் தலையின் ஐம்பதாவது பதிவிற்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் என்ன ஸ்ரீதர் ஆச்சரியமா இருக்கு அஞ்சல் தலை பத்தின பயணம் நேத்து ஆரம்பிச்சது போல இருக்குங்க அதுக்குள்ள அம்பது வாரங்கள் கடந்துருச்சுங்க பாக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு பிரமிப்பா இல்லைங்க நினைச்சாலே தலையை சுத்ததே கப்பா ஐம்பது வாரம் விடாம சொல்லி பெரிய விஷயம் ஐயா இந்த பயணம் ஆரம்பிக்கிறதுக்கும் அது மேல தொடான பிரியன் அவர்களுக்கும் இந்த பயணத்துல என்னோட சேர்ந்து பயணிக்கிற நன்றி நேயர்கள் மிக மிக நன்றி ஆட நீங்க நன்றி சொல்றீயா நீங்கதான் பாம ஒவ்வொரு வாரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயங்கள உட்காந்து சொல்றீயா பெரிய விஷயம் எங்களுக்கு என்ன நாங்க வர உட்காந்து காதலை கேட்டுக்கிட்டு போறோம் அவ்வளவுதானு ஆமா இந்த வாரம் என்னங்கய்யா சொல்ல போறியா எதை பத்தி சொல்றிய இந்த வாரம் தெரிஞ்சுக்க போற தகவல் செயல்பாட்டுக்கான ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை வகைகள் அதாவது ஃபங்க்ஷன் ஓவர் பிரிண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஐயா செயல்பாடு அப்படின்னு என்னங்க அஞ்சல் தலைகள்ல செயல்பாடுங்கிறது ஏர்மெயில் அப்படிங்கிற விமான சேவை லேட் பீ அப்படிங்குற தாமத கட்டணம் ஆர்மி அப்படிங்கிற ராணுவம் ரெவின்யூ அப்படிங்கிற வருவாய் டெலிவரி அப்படிங்கிற சிறப்பு வினியோகம். இப்படி பலது இருக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கெல்லாம் அதாவது நடைமுறைகள் அஞ்சல் துறையில நாள்தோறும் நடைபெறுகின்ற ஒன்று ஒவ்வொரு செயலுக்கும் அது சார்ந்த ஒரு அஞ்சல் தலை கூடவே இருக்கும் உதாரணத்துக்கு விமான சேவை மூலமா ஒரு தபால வந்து நாம அனுப்பணும்னா அதுக்கான விமான சேவை அஞ்சல் தலையை அனுப்பணும் அதே மாதிரி தபால் தாமத கட்டணம் ஒரு அஞ்சல் தலையும் இருக்கும் அனுப்பணும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அஞ்சல் தலைங்கிறது சாதாரணமா அஞ்சல் துறையில இருக்கும் ஐயா இது மாதிரி அஞ்சல் தலைகள் எல்லா அஞ்சலையும் கிடைக்கீங்களா ஆனா இப்படிப்பட்ட அஞ்சல் தலைகள் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது சில இடங்கள்ல அதாவது சில அஞ்சல் அலுவலகங்கள்ல சில சமயத்தில் இப்படியான செயல்பாட்டுக்கான அஞ்சல் தலைகள் இல்லாம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்ப என்ன கையா பண்ணணும் இந்த மாதிரியான நேரங்களில் அஞ்சல் துறை உபயோகிக்கிற அஞ்சல் தலைகள் தான் ஃபங்க்ஷன் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் அதாவது செயல்பாட்டு ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் எனக்கு நல்ல தெளிவா எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் மால்டா அப்படிங்கிற ஐரோப்பிய நாடு ஆயிரத்தி வெளியிட்ட அஞ்சல் தலை இந்த வகைய சார்ந்தது அந்த நாட்டுல சாதாரண அஞ்சல் தலைகள் அதாவது ரெகுலர் ஸ்டாம்ப்ஸு தேவையான அளவு பிரிண்ட் செஞ்சு வச்சிருந்தாங்க அதோட அரசாங்க கருவு உலகத்துக்கு தேவையான அஞ்சல் தலைகளான ரெவின்யூ ஸ்டாம்ப்பும் பிரிண்ட் செஞ்சிடுங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அதாவது ஆயிரத்தி அந்த நாட்டில் புழக்கத்தில் இருந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் எல்லாம் காலி ஆயிடுச்சு ரெவின்யூ ஸ்டாம்புக்கு அதனால பெரும் தட்டுப்பாடு உருவாகிடுச்சு இதை சமாளிக்க மால்டா அரசாங்கம் பெரும் முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க ரெவின்யூ ஸ்டாம்ப் தேவையான அளவு அந்த சமயத்தில் அவங்களால பிரிண்ட் செய்யவும் முடியாமல் போச்சு பொதுமக்கள் தபால்கள் அனுப்ப உபயோகிக்கிற சாதாரண அஞ்சல் தலைகள் தபால் துறை கிட்ட கணிசமான அளவு கையிருப்பு இருந்தது அந்த சமயத்தில் அனா, அந்த அஞ்சல் தலைகளை அரசாங்க கருவூலக சேவைக்கு அதாவது ரெவின்யூ சர்வீஸுக்கு மக்களால் உபயோகிக்க முடியாது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மால்டா அரசாங்கத்தை காப்பாற்ற உருவானது தான் ஃபங்க்ஷன் ஓவர் பிரிண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ங்கிற செயல்பாட்டு ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை சரி இந்த ஃபங்க்ஷன் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை எப்படி உருவாச்சுங்கிறத அடுத்து பார்க்கலாம் மால்டா நாடு அஞ்சு ஷெல்லிங் மதிப்புள்ள சாதாரண அஞ்சல் தலைகளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல செஞ்சிருந்தாங்க அந்த அஞ்சல் தலைகளில் ரெவன்யூ அப்படிங்கிற வார்த்தைகளை சீலா வச்சு மால்டா அரசாங்க கருவலகத்துக்கு அஞ்சல் துறை வந்து கொடுத்தாங்க இதன் மூலமா அரசாங்கத்தோட ரெவன்யூ ஸ்டாம்ப் பற்றாக்குறை முழுவதும் சரி செய்ய முடிஞ்சது இந்த ஒரு செயல்பாட்டினால உருவானதுனால இப்படிப்பட்ட அஞ்சல் தலைகளுக்கு செயல்பாட்டு அஞ்சல் தலை அதாவது பங்கன் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை அப்படின்ட்டு பேர் வந்தது இந்த செயல்பாட்டை மற்ற உலக நாடுகளும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தங்களோட அஞ்சல் தலை பற்றாக்குறைகளை சமாளிக்க உபயோகிச்சுக்கிட்டாங்க குறிப்பா விமான சேவை அஞ்சல் சேவைக்கும் தாமத கட்டண அஞ்சல் தலைகளுக்கும் பெரும்பாலும் இது உபயோகமாச்சு சாதாரண அஞ்சல் தலையில ஏர்மெயில் அப்படின்ட்டு சீல் வச்சு விமான சேவைக்கும் அதே சாதாரண அஞ்சல் தலைகள் மேல லேட் அப்படிங்கிற சீலை வச்சு தாமத கட்டணத்துக்கும் உபயோகிச்சாங்க அடுத்த வாரம் நம்ம ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் வகைகளில் பேசி போறது அத பத்தின தகவல்களோட நம்ம அஞ்சல் தலை பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம் வணக்கம் அடுத்த வாரம் வந்துடுங்க மறக்காம சரியா நானும் போயிட்டு வரேன்